வணக்கம் செப்டம்பர் 26, ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவுக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலையின் முதல் டர்மல் பேட்டரி பிளானர் தொழிற்சாலை ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமையவுள்ளது இரண்டு கேரள மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கடுமழை காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கித் தவிப்போர்களை காப்பாற்றுவதற்காக இந்திய கடற்படை ஆபரேஷன் மர்டர் என்ற பெயரில் தனது மீட்பு நடவடிக்கையை தொடங்கியது மூன்று பூமி ராசி வலைதளத்தை இந்திய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது நான்கு ஐநாவின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான மனித உரிமை ஆணையத்தின் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் மைக்கேல் பசேல் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள காப்பக வலை அமைப்பில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ள உயிர்கோள காப்பகம் எங்கு அதாவது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பம் எந்த மாநிலத்தில் உள்ளது மூன்று ஒரே மாவட்டம் ஒரே உற்பத்தி என்ற உச்சி மாநாட்டை மாநிலம் எது நான்கு சொத்து பதிவு செய்வதற்கு உடனடி சேவை என்ற திட்டத்தை முன்மொழிந்துள்ள மாநிலம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி